மலத்தான் மலமறுக்கும் காரும் என்ன காரணம் அண்ணான் என்ன மாயே பெருமாயினால் சரல் வேண்டும் என்கம்பமா மதுவும் கூட சவம் சுழு தடி போம் என்றதற்கு உதாரணம் பாடுமலை பிணம் சுழு தடி என்ன வெண்ணை கொண்டே பெரும் பற்றி எல்லாம் அரைச்சாடி அனைந்த வெண்ணையும் அப்படி ஈரில் போதத்தில் விட்டு அனுபவத்திருந்தானே என்பது பிணம் தடி என்ன படத்தை சொல்ற தடி போல என்னை கொண்டே என்ன என்ன ஜீவபாவமாக வைத்திருக்கே அப்படிப்பட்ட எண்ணெய் கொண்டே பெரும்பற்றை எல்லாம் அரைச்சாடி அதாவது பெரும்பற்று தேக வாசனை லோகவாசனை சாஸ்திர வாசனை டம்பங்கர்வம் முதலி அசுப வாசனை இப்படிப்பட்ட தமோகுண ராஜோகுண பற்றுக்கள் எல்லாம் அறச்சாடி முழுமையாக நாசம் செய்த அனைந்த எண்ணையும் பக்குவமடைந்த எண்ணையும் அப்படி ஈரியல் போதத்தில் அதே போல அந்தமில்லாத ஞானத்தில் விட்டு அனுபவத்திருந்தானே இது அனுபவமாக என்னை இருக்கும்படி செய்தார் குருநாதர் இருந்தால் நானும் அப்படி இருக்க செய்தார் என்று வாழ்வுகள் வாழ்வார் ஒன்றுக்கொன்று உலகம் முழுவதும் தான் அது எது நின்ந்தோ அது வெற்றி பெறும் அந்த வெற்றி நிலை இல்லை தற்காலிகமானது தான் தோழி நிலை இல்லை அது தற்காலிகம்தான் தோழி அடைந்து விட்டு அடைவான் ஒரு காலத்தில் விட்டு அடைவரு காலம் தோல்வி அடையலாம் இது சகஜம் அதனால இது உலகத்தை எல்லாம் திருத்தணம்ங்கிறதோ உலகமெல்லாம் ஒற்றுமையை வாழுமை நினைக்கிறதோ நினைக்கிற சரிதான் ஆனால் பலன் முழுமையாக எதிர்பார்க்க முடியாது நினைக்கலாம் தவறில்லை நல்ல எண்ணம் தான் ஆனாலும் அது முழுமையான பலனை எதிர்பார்த்த அதே ஆமாஷம் நடக்கிறது நினைக்கிறது சொல்றது தப்பு இல்லை பலன் எழுதி எதிர்பார்க்கலாம் இல்லை தவறு சொல் மாத்திரம் நித்திக்கணும் அதனால தனிப்பட்டவர்கள அவரவர்கள் அதிகாரம் காணாத ஞானம் சந்தனம் கண்ட ஞானம் கடல் கடல் குளிர்மையாதல் ஐம்பத்தி எட்டாவது பாட்டு பதினஞ்சாம் பிரசங்கம் அவதாரியை அனுபவத்தை கதலாமலகம் போல சேடனுக்கு உண்டாக்குவித்த பொருட்டு அடியார் உள்ளங்க நெல்லிக்கணி போல விளங்குமாறு ஆரம்பிக்கிறார் இதன் பதப்பொருள் எந்த மாயையினால் சுத்தாசுத்தங்களான இம்மாயைகளால் ஜீவர்க்கு ஏழு அவஸ்தைகள் உள்ளாகும் சத்த அவஸ்தைகள் உணவாகும் அந்த ஏழவத்தை தம்மை அச்சத்த அவஸ்தைகளையும் அடைவிலியில் மொழியக் கேளாய் கிரமமாகச் சொல்லுகின்றோம் புரிகிறோம் கேட்பாய் முந்த அஞ்ஞானம் முதலாவது அஞ்ஞானம் மூடல் இரண்டாவது ஆவரணம் முளைத்தல் மூன்றாவது உட்சேபம் காணாத ஞானம் நான்காவது பரோட்ச ஞானம் சந்ததம் கண்ட ஞானம் ஐந்தாவது அபரோட்ச ஞானம் கடல் கடல் ஆறாவது சோக நிவர்த்தியும் குளிர்மையாதல் ஏடாவது என்று விசேஷனம் இல்லாமல் என்பதை காட்டுகின்றது தடல் என்பது இங்கே துக்கத்தை அக்னி அக்னியே துக்கம்தான் தனிமறந்தேனும் பகிதல் ஆரணம் உடல் ஒரு பருத்தாற்ற உழைத்தல் தோற்றம் பரோட்சே இனி நாம மாத்திரம் கூறிய அவசைகளின் இயல்பு கூறுகின்றார் ஐம்பத்தி ஒன்பதாவது பாட்டு இந்த பரோட்சான வரைக்கும் மாதிரி சொல்றார் அடுத்த பாட்டில் இதன் பத பொருள் பிரம்மாம் தலைமறந்த பேதைமையேதாபாசன் சூருதே விசாரத்திற்கு முன்னர் சம்சார ஆசக்தியில் மூழ்கி பிரம்மரூபமாகிய பிரத்திய ஆர்மாவை என்று அறியாமையே அஞ்ஞானம் அஞ்ஞானமாம் நான் யார் வந்தவார் என்கொள் அஜிப்பது எவரால் என ஆய்ந்த ஆர்கிருந்தான் அப்படி பாவன்னு வர்றதே இல்லை வராது வரைக்கும் அஞ்சான அர்த்தம் அதான் பிறகு பரநிலை காணுவான் என்று பகருதல் பிரம்மத்தை விஷயம் பண்ணுவதான ஒரு சங்கம் வந்துவிடு பிரம்ம இல்லை வானமாகவில்லை என்று சொல்லுதல் ஆபரணம் மூடல் ஆபரணம் அமைப்போம் சரி அப்படி ஒரு கால சசோகம் சேரும் போது பிரம்மம் இருக்கிறது என்ன பேச்சு வருவாங்க ஒன்னாவது பிரமாணம் இருக்குறாங்க விளங்கணுமா இல்லையா காட்டு பார்ப்போம் ஒழுங்கன் நான் மருடன் என்றும் ஒரு கருத்தால் போது கர்மங்களை செய்வதால் இனி கர்மபலங்களை அணுகியாப்பேன் என்னும் என நான் கருத்திருத்துவ போக திருத்துவமுடைய ஜீவன் என்றும் முளைத்தல் உயிர்த்தலே தோற்றம் உச்சவமாம் குரவன் வாக்கியத்தால் குருவால் உபதேசிக்கப்பட்ட சத்திய ஞானானந்தம் பிரமம் என்னும் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொள்ளல் பிரத்ய வருமான தன்னை உண்டென்று அறிந்து கொள்ளலே பரோட்ச ஞானம் அசத்தாவரண நிவர்த்தகமான பரோட்சி ஞானமும் அதாவது சத்திய ஞானானந்த பிரமந்திர வாக்கியம் அப்படி என்ன அர்த்தம் பிரம்மம் இருக்கிறது என்று ஒத்துக்கிறாங்க அதான் பரோட்ச ஞானம் அந்த பிரம்ம நான் என்று ஒத்துக்கும் போது அபரோச்சான் போயிருக்கும் எங்க அப்படிங்குற பாவனம் இருக்கு பரவச்சோன் பேருக்கு எங்கும் இருக்கிற பெருவோ நானோ இருக்கிறேன் அப்படிங்கிற அவேதம் வரும்போது அது அவரோச்சோன் பேரு அவாந்த வாக்கியம் பிறந்த இடைப்பட்ட வாக்கியம் என்று சொல்லுவார்கள் என்பது கருத்து நான் பிரம்மத்தை அறியிறேன் இல்லை என்னும் விவகாரத்திற்கு ஏது அஞ்ஞானம் இதுதான் அஞ்ஞானம் ஒன்னாவது அப்படிங்கிறது கடவுள் இல்லை சேர்ந்ததுதான் பானமாக இல்லை என் விவகாரத்திற்கு ஏது ஆவரணம் ஆவரணத்தால் விவகாரம் உள்ளதாம் என்னை அஞ்ஞானத்திற்கு மசத்தாவரணம் அபான ஆவரணம் என இருவகை சக்திகள் உண்டு அது ரெண்டு பிரிவுகள் அவங்க ஆவணம் என்பவர் ரெண்டு சேத் ஆவணம் தான் மறைப்பார் என்று அர்த்தம் இல்லை என்று தோற்றுகின்ற சக்தி அசத்தாவணம் இல்லை என்ற மறைப்பு பானமாகவில்லை என்று தோற்றுவிக்கின்ற சக்தி அபான ஆவரணமாம் விளங்கவில்லை என்ற மறைப்பு இவை இலை முறையே அசத்தாபாதக சக்தி அபானாபாத சக்தி என்றும் சொல்றது உண்டு என்ன அர்த்தம் அசத் இல்லை ஆபாதகம் சம்பாதித்த அர்த்தம் இல்லை என்பதை சம்பாதிக்கிற சக்தி விளங்கவில்லை சம்பாதிக்க சக்தி என்ற அர்த்தம் ஜனன முதலிய சம்சாரம் நிசர்வமான கூடத்தினத்தில் பிரத்தியாகின்றதே உட்சேபம் ஜனநாயக சம்சாரம் இருக்கு எந்த பந்தத்திலும் அந்த பந்தம் இல்லாத தோற்றம் ஏற்படுகிறது நான் பந்தப்பட்டவன் கூட சொன்ன பந்தப்படாத நான் பந்தமுடையவன் என்றும் நான் துக்கி என்றும் நான் அறிவில்லாதன் என்றும் நான் இந்த செய்தியளவுதான் இருக்கிறேன் என்றும் இப்படிப்பட்ட பாவனைகளெல்லாம் இது அமித்ஷாவன் பெருக்கும் இதனை பிராந்தி என்றும் பிராந்தி நான் மயக்கம் சோகம் என்றும் துக்கம் என்றும் கூறுவது பிரம்மம் இல்லை என்னும் ஆவரணம் அவரணக் கூற்று பிரம்மம் உண்டு என்னும் பருவச்சானம் நாசம் பண்ணுகிறது இல்லைங்கிற விருத்தி அதுக்கு விரோதி இருக்குங்கிற உயிர்த்தி தான் நாசம் பண்ணணும் ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஏழு எண்ணங்கள் பலமா இருந்தால் அதை நாசம் பண்ணணும் பலம் இல்லைன்னு நாசம் பண்ணுறாரு பிடித்தான் கோபம் நிறைய வருதுன்னா பொறுமை சைப்புத்தன்மை உதாசனம் இப்படிப்பட்ட குணங்கள் தீவிரமா இருந்தா அது கோபம் அடைங்கிறோம் இல்லைன்னா அடங்காது கொஞ்ச மருந்து அடங்காது கொஞ்ச மருந்து என்ன பண்ணும் கோபம் படாது சேப்புத்தன்மை மேற்கோள் பொருத்துக்கோள் அப்படின்னு சத்தம் வரும் அது நீ சொல்லிட்டேரு நான் செஞ்சிட்டே கோபம் இருக்கும் பலம் இல்லை அபியாசம் இல்லாதவர்களுக்கு அது கூட கிடையாது கோபம் வந்ததுன்னா எதிர்ப்பே இல்லைன்னு கோபம் ஆட்டம் போடுறது நல்லா அதில் வரதுனால விளைவுகள் என்ன துக்கம்தான் விளைவு அதனால அபியாச பலம் செய்யணும் எதிரை ஒவ்வொரு எண்ணத்துக்கும் இரடி எண்ணம் உண்டு அது எதை போ எண்ணம் எவ்வளோ வளர்த்துக்கிறோமோ பலப்படுத்துகிறோமோ அது வரைக்கும் இது சார்ந்துடும் அழிஞ்சும் போயிடும் ஒவ்வொரு எண்ணத்துக்கும் பார்த்துக்கணும் கோபம் கோபுரிமை சைப்புத்தன்மை இதெல்லாம் பழகினோம்னா அது கோபத்தை அளத்துக்குன்னா அடங்கிடும் லோபகுணம் அதுக்கு ஈரி தர்மம் முதல் சிந்தனும் இருக்கப்படுத்தினோம்னா ஈரி அதாவது லோபகுணம் போயிடும் அப்புறம் துக்க சுக்கம் இருக்கு சோம் இருக்கு மாறி மாறி வருது என்று சந்திர பண்றதுக்கு சபானி என்ற எண்ணத்தை வளர்த்திக்கணும்னா தெரியப்படி தாயிருக்கு உலக வாழ்க்கையில சமம் அந்த சமபானி பற்றி வரும் அந்த எண்ணத்தை வளர்த்துக்கணும் அப்படி ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் ஏழை எண்ணங்கள் திரும்பி அதை முடியும் ராக ஜோஷ காம கோத லோகா மோகா மத மாச்சரியம் நீரீசை அம்ம மாசு ஏத்தரப்பு அங்காரி வைகுணங்களும் எதிர குணங்கள் இருக்கு போட்டுருக்க புத்தகத்தில் போட்டுருக்கோம் பிரார்த்தனை மாட்டில் பாருங்கள் எடுத்துங்க அதே வரிசையாக போட்டுக்கலாம் அது குணங்களை வளர்த்தணும் அப்படி வளர்த்தனாக்கா இந்த குணங்கள் காலப்போக்கில் குறைந்து குறைந்து கூட இல்லாமல் போயிடும் அப்படியே பரலாம் அதே தவமையும் போயிடும் வெறுமனே சொல் மாத்திரத்தினால மனசை அழிங்கிறாங்க அதனால எண்ணத்திற்கு இந்த எண்ணத்துக்கு அந்த எதிரம் இருக்கணும் சத்து மாதில்ல அபியாதம் அதனால தான் பிரம்ம இல்லை என்னும் ஆவரண கூற்று என்னும் பரோட்சி நாசம் பண்ணுகின்றது என்னை சத்திய ஞானந்தரமாக பிரம்மம் உண்டென்னும் ஞானத்திற்கு பரோட்ச ஞானம் என்று பெயர் இது பரோட்சம் அவரந்திர வாக்கி பரோட்சி ஞானம் அது பிரம்ம இல்லை என்னும் ஆவரணத்திற்கு உருவாதி மற்றவைக்கு அல்ல ஆகும் எந்த எண்ணம் எதற்கு விட அதுதான் போகும் லோப குணத்துக்கு ஈகை குணம் அந்த எண்ணம் தான் அது அடிக்க முடியாது மற்றது அடிக்காது அதே முடிந்து உடல் எப்பவுமே உடம்பாக வச்சுக்கணும் கண்ணுக்கு மருந்து அந்த கண்ணுதான் போக முடியாது காது வியாதி போக்காது தலைவலி தலைவலி தான் காது வழி போது அதுக்குள்ள வயிற்றுவலி என்ன அதுக்குள்ள வயித்தலி தான் போக முடியாது கைவெளி போகாது அது வயிற்று மாத்திரியே சாப்பிட்டு சாப்பிடுங்க கைவெளி போகாது இடுப்புலி போகாது இது மருந்துலாம் எெந்த வியாதியோ அது இலையான குணங்களை உடைய ஒரு தயார் பண்ணிருக்காங்க அது அதே எல்லாம் வயல பாடுறதுதான் வயல பாட்டால் அது போய் இழுத்துக்குது போய் அது போல எல்லாம் மனசுதான் அடைஞ்சிருக்கு கெட்ட குணம் நல்ல குணங்கள் எல்லாம் அது வெடி எண்ணங்கள் அந்த வேண்டா எண்ணங்கள் போயிருக்கும் ஆனால் அது நம்ம அபியாசப்படணும் மருந்து முடியும் மருந்து சாப்பிடலாம நல்லா ஆகணும் நல்லா ஆகாது எந்த வியாதியும் மருந்தெல்லாம் போகாது இயற்கை விதை சொல்கிறாங்கன்னா அவங்க பட்டினி போட்டாவது போக்க போக்குறாரு வழியே பட்டினி போட்டால் போகிறது அதிக ஆசிரமன்னு இதில் இருக்கான் நம்ம சீதாபானந்த கவித்துக்கு போனார் என்ன விதம் பண்ணால் நல்லெண்ணங்களே எவ்வளோக்கு எவ்வளோ வளர்த்துருவோம் அப்போதான் போகும் போகுமா போகிறது இல்லை காலத்வேஷங்கள் காமக்கூற போயிருமா போகாது எண்ணங்களை வளர்த்தணும் அதுக்கு அபியாசம் காலமும் வேணும் இப்போ மருந்து மாதிரி என்ன ஒன்றே தான் ஒரு மாதம் சாப்பிட நல்லா போயிருதா எத்து பதினெட்டு வருஷமா சாப்பிடுது நேரத்தோடு அபியாசம் பண்ணியே அப்படி பண்ணாதான் அது ஓயும் அப்படி ஓய்ஞ்சாதான் ஆத்ம செய்து ஞானம் அடைய தான் எண்ணங்களை தெரிந்து கொண்டு அதுக்கு இளையங்கள் நல்லெண்ணங்களை தெரிந்து அபியாச படத்தை நல்ல அது அடிக்கணும் அடித்தாத்தான் நல்ல நீங்கள் மனதில் நிறைஞ்சிருக்கும் கெட்டணங்கள் குறைஞ்சிருக்கும் அல்லது அணிஞ்சு கூட போகலாம் குறைஞ்சாவே போகும் சேட்டில் தான் போயிடும் சேட்டில் என்ன பிரச்சனை இன்னும் பாருங்கள் அவ்வளோதானே அப்படிங்குறதே சொன்னால் முத்தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் பத்து விதம் தானாதல் அபரோட்ச ஞானமாகும் ஜீபேதம் கழிவதே துக்கம் போக முத்தனா எல்லாம் செய்து முடிந்ததானந்த பொருள் தத்துவ விசாரம் செய்து நீயே பரவம் என்னும் மகா வாக்கியத்தால் பரவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் பிரமாண கதம் பிரமேகதம் ஆகிய சில சந்தேகங்களும் நீங்கி சந்தேகங்களில் ரெண்டு விதம் பிரமாண கதம் பிரமாணம் அப்படின்னா வேதம் வேதானுசாரமாக உள்ள ஸ்மிருதி சுருதி ஸ்மிருதி பிராணம் இதெல்லாம் பிரமாணங்கள் கதம் பண்ணால் பொருந்தியா சாஸ்திரங்களில் பொறி சந்தேகங்கள் என்ன சந்தேகம் இந்த பிரம்மம் பற்றி சொல்லுது சாஸ்திரம் பிரம்மத்தை பற்றி சொல்றது நிஜம்தான் இல்லை இப்போ சொல்லுவேன் சாஸ்திரம் ஒரு சந்தேகம் அப்படி ஒரு அப்புறம் பிரமேக சந்தேகம் பிரமேகம் என்ன பிரமாணத்தை அறியக்கூடிய பொருளுக்கு பிரமேயம்னு பேரு இங்கே பிரமாணம் எது வேதந்தத்தில் வேத சாஸ்திரம் பிரமாணம் அப்படி பிரமேயம் என்ன பிரம்மந்தான் அது பிரமாணத்தை அறியது பிரம்மஸ்வரூபம்தான் அப்போ இது சாஸ்திரம் நிஜமாக இருக்கலாம் ஆனால் அதனால் அறியப்படும் பிரம்மன் சொல்கிறாங்கன்னா அது எங்க ஒன்று விளங்க மாட்டேங்குது அது எப்படி நம்ம ஏற்றுக்கிறது என்ன ஒரு சந்தேகம் இது பிரமேக சந்தேகம் போயிரு இப்படி சந்தேகங்கள் நியூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறோம் சந்தேகங்கள் சகலம் எல்லா சந்தேகமும் போகணும் ஆகவேதத்தில் ஒரு சந்தேகம் இருந்தாலும் கூட ஞானம் இடப்படாது எல்லா சந்தேகம் போயிடணும் அப்ப எல்லா சந்தேகங்களும் போகுங்க சொன்னா இப்போ உடல்தான் அத்தனை சந்தையம் போக்கிடுவாங்களா கப்பல் ஓடுது கப்பல் கெட்டு போச்சுன்னா எப்படி ஓடுறதுன்னு சொன்னா சொல்லுவாங்களா அப்படின்னு அர்த்தம் இருந்தாங்க இங்கே உள்ள எண்ணங்களை எப்படி போக்குறது எப்படி வர்றது இன்னும் பற்றிய ஆராய்ச்சி தானே உடைய லௌகிக ஆராய்ச்சி அல்ல இது அதனால அதிக இல்லை மனதில் உள்ள சந்தேகங்கள் லௌகம் உலக விஷயங்கள்ல எத்தனையோ இருக்கலாம் அந்த விஷயம் என்பது நமக்கு தேவையில்லை அது ஜீவனோபாரத்தில் இருக்க மற்ற நம் ஞானத்துக்கு பிரமாணம் கொல்லப்படாதுன்னு ஒண்ணுதான் சேர்ந்து போச்சு கொள்ள போச்சு பிரமாணம் கொள்ளதில்லை அவர் இதுலதான் பிரமாணம் அதனால சகல சந்தேகமும் நீங்கி அதிவிதம் தானாதல் அதிவித பிரபமே தானாதல் அபரோச்சான இவர்த்தகமும் அவரோ ஞானமாம் விளங்குவலேங்கிறது அங்கே விலங்கும் கர்த்தனாம் ஜீவபேதம் கழிவதே நான் கர்த்தரு போக்தரு என்னும் ஜீவத்தும் நீங்குவதே நான் கர்த்தா கர்த்தனாலே அதனுடைய பலனை அனுமையக்கூடிய போக்தான் என்ற ஜீவபாவனை இருக்கு அது நீங்குவதே துக்கம் போகல் துக்க நிவர்த்தியாம் முத்தனாய் எல்லாம் செய்து முடிந்ததும் சகல துக்கங்கள் என்றும் விடுபட்டவனாய் செய்யத்தக்கன அனைத்தும் செய்து அடையத்தக்கன அனைத்தும் அடைந்தனன் என்னும் சந்தோஷமே ஆனந்தம் ஆம் நிரந்த திருப்தியாம் என்று அப்போதான் கிருத்தகிருத்தியன் நான் செய்து முடித்தேன்னு என்ன வரும் ஆனால் இதுவரைக்கும் செவன மண்ணித்தே அதன் செய்தனால முழுமை பெற்று விட்டது ஞானம் வந்த பிறகு இனிமே உலகத்திலே எந்த காரியம் செய்வோன்னு அவசியம் இல்லை பிறரு செய்யலாம்னா இட்ட செய்யலாம் கட்டாயம் கிடையாது தானதர்மங்கள் இருக்கு அதனால தான் பொருள் இருக்கு ஞானிக்கு மடம் படிச்சு பெரிய பணக்கார சாமியா இருக்கு தான விஷயம் கட்டாயம் ஒன்றும் கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னால் அது சேர்க்காக அவரக்கூடிய புண்ணியத்தின் பயனை அனுபவிக்கிறதுக்கு என் சொற்கள் எடுத்து போவாங்க ஞானி ஆனால் தேவையில்லை ஒரு பணத்தை என்னையா பண்ணுறது சமயம் போல செய்யலாம் நான் பணத்தை பணத்தை ஜனதான கட்டாயம் கிடையாது அதனால் புண்ணியத்தில் நம்பிக்கை இல்லை அது தேவையும் இருந்தாலும் லோவாரம் செய்யலாம் ஆனால் அஞ்ஞான காலத்தில் இல்லத்தாருக்கோ மற்றவர்களுக்கோ கட்டாயம் செய்யணும் செய்யல சொன்னா அந்த பொருள் விரைவு போயிடும் அது புண்ணியம் இருக்காது பாவம் தான் வரும் புண்ணியம் இருந்தால் சொர்க்கு போகலாம் பாவம் வந்தால் நகரத்துக்கு போகலாம் அதனால புண்ணியக்காரங்க செய்யணும் என்று கட்டாயம் உண்டு அவங்க இளத்தில் உள்ளவர்களுக்கு அதே போதுவா ராஜா தலைவராக இருந்தாக்க அவங்களுக்கு அந்த கட்டாயம் உண்டு இப்படி ஞானி கட்டாயம் கிடையாது என்ன பண்ணுவாங்க அவங்க இதே பிரார்த்தானுசாரமாக நிறைய பொருள் கிடைச்சிதான் லோக வாரம் செய்ய வேண்டியதுதான் அதில் வரக்கூடிய பெருமை தீர்மையை கருதுறதில்லை புண்ணிய பாவங்களும் அவங்களுக்கு சம்பந்தம் இருக்கிறதில்லை பிறகு பிரார்த்தானுசாரமாக விவகாரங்களுடைய இச்சை நீத்தமாக கடமை நீத்தமாக ஒன்றுமே கிடையாது கடமை கூட கிடையாது எந்த கடமை கிடையாது அப்படிங்கிறது ஞானிகளில்லை அதனால அவர்கள் எல்லா செஞ்சு முடிச்சதாக பாகனம் இருக்கிறதுனால குறையற்கன சந்தேகம் படுறதில்லை அதனால தான் குறையற்ற ஆனந்தம் நிரங்க தடையற்ற ஆனந்தம் அம்சம்னால் தடை நிரங்க தடையில் அர்த்தம் தடையற்ற திருப்தி திருப்தி என்ன அமைதி அமைதி போகிறது ஆனந்தம் தோற்று அதனால ஞானிகளுக்கு இருக்குன்னு சொல்லலாம் அதனால் தத்துவ விசாரம் செய்ய சகல சந்தேகமும் போய் அத்தி விதம் தானாத அவரட்சியான என்பார் என்றார் தத்துவ விசாரம் செய்ய செய்ய சகல போயிடும் சகல சந்தேகம்னா பிரமாணக சந்தேகம் பிரமேக சந்தேகம்னு அர்த்தம் சாஸ்திரத்திலே சந்தேகம் சாஸ்திரத்தினால் சொல்லப்பட்ட விஷயத்திலே சந்தேகம் சாஸ்திரம் வேதம் வேதம் நமக்கு ஏதாவது உண்மைதான் சொல்லுதா இல்லை ஏதோ ஒரு கற்பனையாக சொல்லிட்டு இருக்கா எல்லோரும் சந்தேகம் வரலாம் அது விசாரதிஷ்டிக்கு அது சந்தேகம் போயிடும் பேதம் பிரமத்தை தான் சொல்லுது அது எதுவும் சொல்லவில்லை ஏன் நிச்சயம் பண்ணால் சந்தேகம் போயிடும் அந்த பிரம்மத்திலே சந்தேகம் அது நம்முடைய உண்மை சொல்லுவோமா இல்லை நமக்கு அது இல்லையா ஒரு சம்மந்தம் இருந்தாலும் கூட தற்காலி சம்மந்தம் எப்போது சம்மந்தம் எப்போது சம்மதமாக இப்படியும் சம்மதம் இல்லாமல் தெரியுது அப்போ நாம் பரிச்சனமா அவரிச்சனும் அவரிச்சனன்னு சொல்லப்படுகிறது இத்தனை நாள் அவரிச்சனில்லாத காரணம் என்ன அஞ்ஞானத்தில் மூடல்ன்னு சொல்கிறோம் மூடலை போக்குறது குரு சாஸ்திரங்கள் விசாரம்னு சொல்கிறீங்க இந்த விசாரம் நிலைக்குமா இல்லை தற்காலிகமாக தான் இருந்து போய் போயிடுமா இந்த சந்தேகம்லாம் வரலாம் அதெல்லாம் விசாரத்தினாலதான் போகணும் என்பது கருத்து அது சகல சந்தேகமும் போய் அத்துவிதம் தானாதல் அவரை வச்சு ஞான வேண்டாம் அப்படி இது காலத்தில் அபியாசம் பண்ணால் தான் போக வேண்டிய விண்ணங்கள்லாம் போகிறதில்லை அதனால தான் சிறுவனம்தியாசம் மூச்சுகள் சுதரமும் சொல்லப்படுவது கர்த்தன ஜீவபேதம் கழிவதிய துக்கம் போகல் கர்த்தா போக்தா என்ற பாவனை எதுவரைக்கும் இருக்கோ அதற்கு ஜீவபோதம் இருக்குது அந்த ஜீவபோதம் போகணும் முன்னாடி இது பேதங்கள்லாம் போகணும் ஜீவபோதம் போனாதான் ஜீவ பேதங்கள் போகும் துக்கம் நீங்கும் பிறகு முத்தனாய் எல்லாம் செய்து முடித்தது ஆனந்த மாமே அப்போ விடுபட்டவனாய் சகலமும் செய்து கிடக்கிறாய் சேதனை செய்து முடித்தேன் திருப்தி வரணும் அப்படி திருப்தி வரும்போது சர்வீக பரவானந்த பிராப்தி உண்டாகும் என்பதை வாழ்க்கையை பார்த்தோம் சொன்னார் நான் பிரம்மமாய் இருக்கிறேன் என்னும் அபரோட்ச ஞானம் யாது அது சகல அவித்யா ஜாலங்கற்கும் விரோதியாகலின் நான் பிரம்மத்தை அறிகின்றேன் அறிகிறேன் இல்லை என்னும் அஞ்ஞானமும் பிரம்மம் இல்லை பானமாகவில்லை என்னும் ஆவரணமும் புண்ணிய பாவங்களை செய்கிற கர்த்தாவும் சுபதுக்கங்களை புசிக்கிற போக்தாவும் ஆகிய ஜீவனாகிறேன் என்னும் பிராந்தியம் ஆகிய அவித்தியா ஜாலங்களை அபரோட்சஞானம் நாசம் பண்ணான் இருக்கும் நான் கர்த்தா போர்த்தா துக்கி இதெல்லாம் அபரோட்சம் நாசம் பண்ணணும் அதை பானமாக விளங்கவில்லைங்கிறது போக்கும் ஆகவே நான் வரமா இருக்கிறேன் எண்ணம் சந்தேக உதவித்தோடு கூடியில்லாமல் இடமா இருக்கணும் சொல்லப்படும் அது அவரோ ஜானம் அதன் பிறகு அந்த அவரோஜானம் நாசம் பண்ணாலிருக்கும் சரி என்னிடத்தில் ஜனநமரமும் இல்லை சுதுக்கங்கள் அற்பமும் இல்லை வேறே ஒரு சம்சார தர்மமும் இல்லை நான் ஜனன ரகிதனான கூடத்தனாகிறேன் என்னும் இவ் அனுபவம் சோக நிபந்தியான் நிச்சயம் வருணம் நான் ஜனன மரணம் இல்லை பரப்புறதில்லை இறக்கிறது இல்லை சோதுக்கங்கள் செய்தது கூட ஆத்மா கிடையாது வயிறால கூடசனத்தில் கொஞ்சம் கிடையாது அது மட்டுமே வேற ஒரு தர்மம் இல்லை நான் பந்தப்பட்டவன் அல்லன் நான் ஜனன ரகிதனான கோடசனாகிறேன் என்னும் இவ் அனுபவம் இந்த அனுபவம் இருந்து அதுக்கு எங்கே ஒருபோது வராது அது இல்லாமல் நான் பந்தப்பட்டவன் நான் செய்த அளவுக்கு தான் ஆத்மா சைரத்தை வைத்துத்தானா வாழ்கிறேன் என வருவாய் இல்லை அதிகமாக இல்லை கொஞ்சமாக இருக்குது கடன் இருக்குது வியாபாரம் சரியில்லை இப்படிப்பட்ட சிந்தனைகள் தன்னுடைய ஆத்மாவில் ஏற்றி பார்க்கறது தான் கஷ்டம் சிந்தனைகள் வரலாம் ஆத்மாவில் ஏற்றப்படாது நான் என்ற பாவனை கலக்காமல் விவகாரங்கள் அப்படி இருக்கின்றன பிரார்த்தானு சொன்னால் சம்பந்தப்படுத்துறதில்லை அதனால் சோக நிகழ்ச்சாகும் இதனை பிராந்தி நாசம் என்றும் கூறுவர் மயக்கத்திலிருந்து விடுபட்டவர் நான் அத்வைத பரவமாய் இருக்கிறேன் என்று சம்சய ரகிதமாக ஞானம் எப்போது உண்டாகிறதோ சம்சயம் சந்தேகம் அது அந்த திடஞான வரும்மோ அப்போ தன்னிடத்து உண்டாகின்ற சந்தோஷத்தை நிரங்க திருப்தி என்பார் தடையற்ற ஆனந்த அர்த்தம் இச்சத்தாவதைகளை விஸ்தாரமாக அறிய வேண்டும் பஞ்சதேசியின் திருப்தி யாண்க திருப்தி சொல்லப்பட்ட படிக்கும் ஆகவே இந்த பாவனை இவ்வளவுதான் இப்ப இருக்கிற பாவனை மாற்றி அமைக்கிறது இந்த பாவனை தியாகப்படுது இந்த பாவனையில நம்ம சந்தேக உரீதம் இல்லாம இருந்தால் இந்த பாவனை நிலைக்கும் சந்தேபுரம் நிறைய இருக்கு அபியாச பலம் இல்லாதனால திரும்ப திரும்ப விசாரணம் பண்ணி அபியாச பலத்த பலம் இருக்குமே ஆனால் அது நிச்சயம் வந்துடும் நிச்சயம் வரும்போது விவகாரங்கள்ல ஆத்மாவில் ஏற்றி பார்க்காமல் பிரார்த்தத்திலையும் அந்த கல்லது ஏற்றி பார்த்து பழகலாம் எந்த குற்றமும் இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவனோ கெட்டவனும் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை பாதிக்கிறது ஒரு நல்லவன் கேட்டவன் அப்பத்துக்கு அழிஞ்சிப்பேன் நமக்கு என்ன போச்சு அப்படி உதாசமாக நான் நல்லவன் கெட்டவன் அப்படின்னு பாவம் பண்ணும்போது தான் சுகத்தை கொண்டாரு நான் சொல்லும் வந்ததெல்லாம் சேர்த்து போகுது அடுத்த வீட்டுக்காரே எதிர் வீட்டுக்காரர் இருந்தால் நமக்கு என்ன போச்சு போறேன் உதாசனம் படுத்தினான் தன்னை தன்மேல ஏற்றி பார்க்கும் போது உத்தாசம் இல்லை ஒரு சார்பில் சேர்ந்துக்கணும் அப்படி இதெல்லாம் விசாரம் தீவிரமாக செஞ்சாத்தா வறுமை வழியா இல்லைன்னா வராது எல்லாம் விசாரம் பண்ணலாம் இது கரியும் இப்படி ஒரு தீட்டாந்தம் உதுமையா கதை ஏழ்பத்து புருடர் ஓராற்றை இணைந்தி தீரத்தில் ஏறி ஒருவன் ஒன்பது பேர் எண்ணி அதனோடு தசமன்றான் தறியாமன் மயங்கெ நின்றான் அவதாரியை நித்யாபரோட்சமாகிய ஆன்மாவுக்கு பரோட்ச அபரோட்சங்களின் விஷயத்தன்மையும் ஞான அஞ்ஞானங்களுக்கு ஆசிரிய விஷயத்தன்மையும் கூடா வென்று வரும் சங்கையை பற்றி தசமனுக்குப் போல சகலமும் கூடும் என்று கூறுகின்றான் எப்போது அபரோட்சமாக தான் ஆத்மா இருக்கு ஆத்மா சத்தி சார்ந்த நித்தியம் போடணும்னு சொல்லிருக்கேன் அப்படிப்பட்ட இதுக்கு ஏழு வருஷங்கள் பொருந்தும் அப்படின்னு சொன்னா ஆத்மா கொண்டு இல்ல எதுக்கு ஆபாச பார்த்துதான் ஆத்மா அது எப்போதும் நித்தியம் தான் அதனுடைய பிரதீபமாகிய ஆபாச பிரகாசம் இருக்கு அதுக்குதான் இது அதுக்குதான் பந்தம கிடையாது வாஸ்தமாக ஆபாசனுக்கும் பந்தம் இல்லை மோட்சமும் இல்லை எப்போது பந்தப்பட்டேன்னு நினைக்கிறான் அப்படி மோட்சமும் ஆசைப்படுறதான் அந்த கழுதி கட்ட முடியல அவக்கம் இல்லை கழுதி கட்டுப்பட்டதுன்னு பான கிடையாது பழக்கம் இருக்கு இது போச்சு என்ன குருநாதர் உத்தரவு கொடுக்கும்போது நம்பிக்கை வருது ஆஹ் குருநாதர் சொல்லிவிட்டாலும் இன்னும் பந்தம் இல்லைப்பா அப்படின்னு நிச்சயம் பண்றான் அந்த பந்த அபிமானத்தை விட்டுட்டு முத்தி அபிமானத்தை கொடுறான் அபிமானத்தை மாத்தி அமைச்சுக்கலாம் மாத்தினாலே அவர் விடுபடுதா பாமானம் தான் எவ்வளவு இந்த மய்சாமியம் பார்த்தீங்களா அந்த அய்மானத்தை அங்கிருந்து அபிமானத்தை மாத்தி அமைச்சிடணும் பந்தப்பட்டேன்னு அபிமானம் இருக்கு இல்லை விடுத்து முத்தி அடைஞ்சேன் விடுபட்டேன் பாடுபட வேண்டிய அளவுக்கு தான் இருந்து பழகி போயிடுச்சு மனசு நான் என்னதுங்கிறது சரீரளவுக்கு ஆத்மா இல்லைன்னா சாஸ்திரம் சொல்றது அது வியாக பாடம் வர்றதுன்னா கஷ்டம் தான் அது ஒன்னும் வந்துருது இந்த அகண்டபவனை வந்தாதான் மதவிடுபட்டதாக அந்த மன சம்மதிக்கும் இல்லையா அதுவரைக்கும் மது சம்மதிக்காது அதனால்தான் தொம்பது விசாரம் மட்டும் போதா தற்ப விசாரம் பண்ணணும்னு சொல்லுறது தொம்பது தத்துவ விசாரம் பண்ணவும் பட்டாது ரெண்டு அசிபத விசாரம் பண்ணி ஆகணும் தத்துவ என்று சொல்லக்கூடிய விசாரத்தின் மூலமாக அதிஷ்டானத்திலே இரக்கம் கிடைக்கும் இவ்வளவு வேலை பண்ணணும் பண்ணிடுறோம் ஒவ்வொரு சாஸ்திரத்திலும் சொல்லப்படத்தான் இருக்கு பண்ணிட்டு தான் வர்றோம் ஏன் தங்கறது இல்லை அப்படின்னா அபியாசம் அபியாசம் பழகணும் அப்படின் கேட்க வருது அதுக்காக தான் ஒரு நித்திய அபரோட்சமாகிய ஆத்மாவுக்கு பரோட்ச அபரோட்சங்களின் விஷயத்தன்மையும் எப்படி வந்தது அப்படின்னா அஞ்ஞானத்தினால அரிமானத்தினால வந்தது அதுக்கு ஒரு கதை சொ இது அவசைகளும் உண்டாமென்பது உனக்கு விரோதம் இல்லாமல் தோன்றும்படிக்கு இப்படி இவ்வாறு திட்டாந்தம் திருஷ்டாந்தமாக உண்மையா ஒரு கதைகள் ஆச்சரியமாகிய ஒரு கதையினை கேட்பாய் பத்து பொருளர் தச பொருளர் ஓர் ஆற்றையும் ஓர் நதியை கலந்து உதய தீரத்தில் ஏறி நதியின் கரையில் ஏறி ஒருவன் ஒன்பது பேர் எண்ணின் ஒருவன் நவபருடரை எண்ணி அதனோடு அந் நவபரோடு தான் தசமன் என்றேன் தானே தசமன் என்றேன் அறியாமன் மயங்கி நின்றான் அறியாமற் பிரமித்து நின்றனன் என்று சில ஆசிரியர்கள் சொல்றாங்க அதுவும் சரிதான் இருந்தாலும் அது மிக அதிகமான மோடம் இருந்தால்தான் அது பொருந்தும் இது சாமான்யமாக எல்லா மக்களும் புரியும்படியே இதாக இருக்கணும் விவகார திசையில் ஒரு ஆற்ற இங்கு போனதாக இருந்தால்தான் மந்ததிகளை புரியும் அது வேண உத்தவதலாம் காணல் ஜலாத்தையே போனாக அப்படிங்கிறது அது ஒத்துக்க முடியாது யாரு சாமானிய மக்கள் மேன் மக்கள் ஒத்துக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னா காணல் இங்கிருந்து பார்த்தா தான் அங்கிருந்து தனியாக தெரியும் அங்கே போனால் தண்ணி தெரியாது எப்படி ஆத்தான மாதிரி அவனுக்கு புத்தி வரும் அதனால காலாட்டை நீண்டதாக காட்டுறதெல்லாம் மந்தாதிகாரிகள் ஒத்து போகணும் ஒத்துக்கிட்டு எல்லாம் ஒத்த மாதிரி ஒத்து போகலாம் அது ஒரு விஷயம் அவர்களுக்கு கஷ்டத்தான் கணக்கு புரியலாம் இது சாமானிய மக்களுக்கு புரியாது இதுதான் ஒத்துக்கணும் அதனால தான் விவகார சத்தையில் உள்ள ஆறு தான் தாண்டி போனாங்கன்னு வச்சுக்கணும் இறங்கி போய் போனாங்க அவன் ஆரத்துல அடிச்சு போனான்னு நினைச்சுட்டான் இங்கே உரண்பாடு இல்லைங்கறதால தான் அவர் பிரச்சித்திருக்காருங்க சொல்ல ஒரே ஆசிரியர் எழுதல அப்படிங்கிற மரியாத மயிலஞானம் அவனில் காணோம் என்றால் பிரியா ஆபரணமாகும் பிழை கொண்டவள் பிரியாவுடன் தசமனுண்டு நிற்கின்றான் என்ற சொல்லை குறியாக வெண்ணின பரோட்சம் நவபொருடரே நன்றாக பார்ப்பவனாகத்தான் இருந்தும் பிராந்தியினால் நவபொருடரே எண்ணிய தன்னை கதச்சவனாக அறியாத மயக்கமே அஞ்ஞானம் அவன் இல்லை காணோம் என்றல் தசமனாகிய தான் தசமன் இல்லை போன்றவில்லை என்று கூறுதல் பிரிய ஆவரணம் ஆகும் நீங்காத அசத்தாவரணம் அபான ஆவரணம் ஆம் பீடை கொண்டு அடல் உச்சவோம் நதியர் தசமன் இறந்தனன் என்னும் துக்கம் உடைவனாய் அழுதல் முதலியவை உச்சேவமாம் நெறியாளன் பதிகனான ஆப்தன் தசமன் உண்டு நிற்கின்றான் என்ற சொல்லை தசமன் இறந்திலன் உடன் என்று கூறிய வச்சனத்தை நெஞ்சில் குறியாக எண்ணிக்கொள்வது அந்த காரணத்தில் நிச்சயமாக கருதி கொள்வது பரோட்ச ஞானம் பரோட்ச ஞானமா என்றார் அதனால ஆப்தனுடைய வாக்கியம் அங்கே நம்பிக்கை அவன் ஆற்று அடிச்சிட்டு போகலப்பா பத்தாவது இருக்கான் அப்படின்னு சொன்னான் அப்படியா இருக்கானா அப்படிங்கிறது முதல்ல பருவ ஜானம் அப்போது இருக்கான்னு சொல்லிகளே எங்கே இருக்கான் விலங்கவில்லையே என்பது ரெண்டாவது இது அசத்தாவரணம் போச்சு பருவ அப்புறம் அபரோ ஞானத்தினால அவானாபாதம் அவான ஆவரணம் போகும் விலங்கவில்லை எங்களுக்கு போகும் என்பது அடுத்த பாட்டு பதிகன் பின் பூடனு பதில் மருதம்மை என்னும் நீ தசமனாவை என்னவே தன்னை காணல் கண்ண கண்ட ஞானம் கரைதல் போவது நோய் போதல் துண்ணிய மனதிலையம் தெளிதலா நந்த மாமே துண்ணா பாட்ல சொல்றார் முன்னா இருக்கும் அதனால் இதுவும் அது பத பொருள் புண்ணியாபதிகன் தர்மவானாய் மார்க்கத்தில் செல்லும் ஆப்தனானவன் பின்னும் பின்னரும் ஊழர் ஒன்பதின்மரதம்மை நவவுளரை என்னும் நீ தசமன் ஆவே என்னவே என்னானிற்கும் நீயே தசமனாவாய் என்று உணர்த்தவே தன்னை காணல் யான் தசமன் ஆகின்றேன் என்று தன்னை அபரோட்சமாக அறிதலே கண்ணினில் கண்ட ஞானம் அபரோட்ச ஞானவான் கரைதல் போவது நோய் போகுதல் தசமன் நதியில் இறந்தனன் என்று அழுது அழுது அழுகை நீங்கி நதியை துக்க நிவர்த்தி திண்ணிய மனதில் திடமாகிய தன சித்தத்தில் ஐயம் தெளிதல் ஆனந்தம் ஆம் சந்தேகம் நீங்கி முதிதை உண்டாதிலே நிரம்ச திருப்தியாம் என்றவாறு வித்தியாசை பட்டாவான் என்றும் பாட உடலில் சிலை ஏற்றுப்பிரதையில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் எட்டாந்தத்தில் தசமனுக்கு போல ஆன்மாவனிடத்தும் அஞ்ஞான முதலிய சப்தாவஸைகள் பொருந்தும் என்பது கருத்து அதனால ஏழு அவஸைகள் பொருந்தும் என்பது இங்கு சொல்லப்படுகிறது தசமன் பத்தாம் அவன் ஏன் பத்து அதாவது சரீரத் திரையம் அபிமான அதிசன் பத்து இந்த பத்துல ஒன்பது தள்ளிபட்டு ஒண்ணு கொள்ளணும் என்பது கருத்து தைரங்கள் சொல்லக்கூடிய அபிமானத்திலையும் தெரியறது இல்லை அதனாலதான் தசமன் இல்லைன்னு சொல்றது இப்போ தசமன் இருக்கான் மற்ற ஒன்பது இருக்கு ஆனால் ஒன்பது முக்கியம் இல்லை தசமன் தான் முக்கியம் பத்தாமது தானே காணாது போனேன் அதனால பத்தாமது தான் முக்கியம்னு சொல்வது அதே போல தற்ப சாரத்தில் அப்படித்தான் ஈஸ்வரனுக்கும் மூன்று அவசைகள் மூன்று சரீரங்கள் மூன்று அறிமானங்கள் உள்ளன அதோட பிரம்ம அதிஷ்டானம் ஆக பத்து அங்கே அவன் சொல்லக்கூடிய மூணு சதீரங்கள் திருச்சி தம்பாரகம் திருச்சி சம்பார் தான் சொல்லக்கூடிய அவஸ்தா திரையம் வைசன் சூத்ராத்மா அந்த அபிமான திரையம் அவர் பிரம்மா அங்கே பிரம்மசரவத்தை பிரித்து பார்க்கணும்னா இது ரொம்ப தள்ளி பிறகு எஞ்சம்தான் அதன் பிறகு அந்த பிரம்மம் பேரு குளத்தன் வேறு பாவனையும் இருக்கு போதபுறவகத்தினாலே புரவச்சத்த பிராந்தியம் பரிச்சத்த பிராந்தியம் போக்கி அபேதப்படுத்தணும் அவரை முக்கிய சமநிதி காரணத்தினாலே எப்போது ஏகந்தாது என்று நிச்சயம் பண்ணணும் இவ்வளோ வேலை பண்ணால் சச்சி மகாக்கியத்தினாலே திவபெரும ஏகத்துவம் சேர்ந்த பிறகு நான் பரமசுருமன் நான் சச்சித்து ஆனந்தம் நித்தியம் பூரணன் என்ற நிச்சயம் உண்டாகும் அது இந்த விசாரம் பண்ணி ஆகணும் என்று தசபுமாண்டனை கண்ட மூர்த்தியே என்னையான் காண நீர்காட்டல் வேண்டும் என்றான் தற்பதங்களுக்கு அசிபத வைக்கம் செய்யும் அதி செய்யும் உண்மை கேளாவையும் கல்யாணத்தில் அறுபத்தி நாலாவது பாட்டு பதினாறாவது பிரசங்கம் அவதாரிகை தசமனை போல சோக மோகங்கள் ஒழிந்து இன்பம் அடைய என்னை எனக்கு காட்ட வேண்டும் என சீடன் என ஆசிரியர் சுருதி வாக்கியப்படி அவனை அவனுக்கு காட்ட தொடங்கள் திருஷ்டாந்தம் சுலபந்தான் அது ஆட்டாந்தம் மிக கடினம் தான் ஏன்னு சொன்னா திட்டாந்தசம் தசமன் என்று புரிஞ்சுக்கிட்டான் இது பொருத்தமாக இருக்கு அது ஆஷ்டாந்தத்தில் அப்படி இல்லை இங்கே ஜீவன இலக்கணம் ஜீவனுக்கு அதிஷ்டான சேதன்யம் இதெல்லாம் சொல்லி ஈஸ்வரனுக்கு இலக்கணம் சொல்லி ஈஸ்வருக்கு அதிஷ்டான செய்து சொல்லி அந்த அதிஷ்டான சேதன்யத்துக்கும் ஜீவன அதிஷ்டான செய்தனுக்கும் ஏகத்துவம் சொல்லி அப்புறம்தான் அந்த உண்மை சுவரூபத்தை இவ்வளவு நாளில் பாரு காண முடியாது விஷயம் தீவிரமான விசாரம் செய்து அடையலாமுடைய இது நிஷ்டாந்தம் விளங்குற மாதிரி விளங்குறார் ஆசை வருது ஆசை எப்படி வருது என காட்டுங்க அந்த மாதிரி இதன் பத பொருள் தசமான் கனைக் கண்டாற் போல் தசமபொருடன் தன்னை தசவனாகக் கண்டாற் போல சர்க்குரு மூர்த்தியே என் நிசவடிவினை யான் காணான் நிசசரூபமான நிசரூபமான கூடத்தனை மர்வமாக யான் அறியும்படி நீர் காட்டல் வேண்டும் என்றான் தேவரில் தசிப்பித்தல் வேண்டும் என்று சீடன் வினவினான் தொம்பதம் தத்தம் சாமவேத மகாவாக்கியமானது தொம்பத தற்பதங்களின் சுசி பெறும் லட்சியார்த்தங்களுக்கு உபாதிய சம்பந்த மின்மையில் சுத்தம் பொருந்திய லட்சியார்த்தங்களான கூடத்த பிரமங்களுக்கு அசிபத ஐக்கியம் செய்யும் அது நீயாகின்றாய் என்னும் அசிபத பொருளான ஐக்கியத்தை அதாவது பாகத்யாரட்சனையினால் போதிக்கும் அதி செய்யும் உண்மைகள் நாய் அவது அங்கனம் போதிக்கும் தத்துவார்த்தத்தை உபதேசிப்போம் கேட்பாய் என்றவாக சமவேத மகா வாக்கியம் தோன்றாய் உழுவாய் என்பதற்கு நீ என்று பொருள் தத் என்பதற்கு அது என்று பொருள் அசி என்பதற்கு அது ஆயின்றாய் என்று பொருள் சமவேத மகாவாக்கியமானது அதாவது சுசிபெரும் லட்சியார்த்தம் சொம்பதங்களுக்கு அசிபத ஐக்கியம் செய்யும் ஐக்கிய ஒளி செய்து சாமியத்தில் உள்ள சாந்தோக்கிய மகா வாக்கியத்தில் அந்த சொல்லப்பட்ட சத்வதி மகா அர்த்தம் அதனால் சாம்பேதம் சோன்றாய் விழுவான்னு சொல்றார் கே விசேஷரை கொடுக்குறார் நூற்றி பதினேழாம் பதத்திற்கு அர்த்தத்தோடு உலதாய் சம்பந்தம் விருத்தி எனப்படும் விருத்தி கிழக்க அர்த்தம் விருத்தி சொன்ன பதத்துக்கும் சம்பந்தம் உண்டாவது அது விருத்தி அவிருத்தி பிரிவுகள் ஒன்று சக்தி விருத்தி மற்றும் கடவதத்தில் கேட்பவனுக்கு கலசர்பாகிய அர்த்த ஞானத்தை உண்டு பண்ணத்தக்க சாமர்த்தியம் சக்தி விருத்தியம் இலக்கணம் அப்படியே படபதத்திலும் கேட்பவனுக்கு வசரூபமாக அர்த்த ஞானத்தை உண்டு பண்ணத்தக்க சாமர்த்தியம் சக்தி உத்தியம் இவ்வாறு சில பதார்த்தங்களும் சொற்கள் திருந்தாந்தொல்கள் அக்னேயர் தன்னோடு கூடின மாத்திரத்திலே வஸ்துக்களை தயிக்கும்படியான சாமர்த்திய ரூப சக்தி எப்படி உண்டும் அது நெருப்பு இருக்கு நெருப்போட சம்மந்தப்பட்ட அவங்க சுட்டு போடும் அது நம்ம வாங்கின வரவுதான் இருக்கு நெருப்பு அது நம்மளும் சொல்லுது நாம காசு போட்டாங்க இருக்கோம் முதலாளி கை சொல்றாரு அவர் சொன்னா இருப்போம் இருக்கணும்னு இல்லையா இருக்க மாட்டேங்குது அது சுட்டி போடுது அவளை சாம்பர்த்து இருக்கு ஆதி போன அதான் சொல்றது அதனால யார் சம்பந்த சுட்டு போடும் அது போல இங்க சொல் ஞானத்தை உண்டுபண்ணத்தக்க சாமியம் உண்டு அதுவே சக்தி எனப்படும் யார் எது சொல்றாங்களோ அது காதலப்பட்ட மனசுல அந்த சொல்லக்கூடிய சொல்லினுள்ளையே ஞானம் உண்டாயிரும் கடம் உடனே சொல்லிட்டாங்க கடம் என்ற சத்தம் வந்தது பொதுவாக வந்து வந்திருந்தாலும் கூட கடம்னு கேட்டவுடனே உள்ள ஒரு அடி செருத்து வயிறு பருத்து கழுத்து குவிந்து வாய் விருந்தி இருக்கு மாதிரி உருவம் சொல்றேன் புரிந்து புத்திரோதன ஆகாரம் பேருக்கு அப்படி ஒரு ஞானம் உண்டாயிரும் ஞானம்னா அந்த வடிவம் கண்மணாலும் தெரியும் இங்கே மன கண்மணும் அதே மாதிரி படம் துணி அப்படின்னு துணி அப்படின்னு சொன்னாலே ஒரு துணி அது எந்த துணியா ஞானம் உண்டாகும் அப்புறம் எந்த துணி நல்ல துணியா கெட்ட துணியா பட துணியா நூல் துணியா அப்புறம் பிரச்சனை நூல் துணினா நூல் துணி மாதிரி ஒரு ஞானம் உண்டாகும் இது உதாரணம் ரெண்டு சொல்லியிருக்கு இன்னும் மத்தியெல்லாம் சேர்த்துக்கோன்னு சொல்லிட்டாரு மற்றவற்றும் காரணம் சொன்னாங்க இதுதான் சக்தி விருத்தேன்னு எப்படி நெருப்புக்கு சம்பந்தம் ஏற்பட்ட மாத்திரத்தினாலேயே சுழும் சக்தி இருக்கோ அதே போல் காதுக்கும் சத்தத்துக்கும் சம்பந்தம் ஏற்பட்ட மாத்திரத்தினாலேயே அந்த ஞானம் கொடு அந்த அதாவது ரூபம் வரும் ஞானம் வடிவம் வரும் அதான் சக்தி விருத்தியன்னு பெரு சக்தி இருக்குது அதுக்கு விருத்தினா எண்ணமான்னு அர்த்தம் அந்த எண்ணத்தை உண்டாக்கும் அது சக்தி விருத்தேன்னு பெரு இது எல்லாத்திலும் பொற்படுத்திக்கலாம் சம்பந்தம் உள்ளதோ இல்லையோ தெருவில் பேசிட்டு போகிறாங்க இவனை போல மாட்டார கேட்ட மாத்திரத்திலயே இவனை தெரியல ஒவ்வொன்னு கெட்டதோ சத்தத்துக்கும் காதுக்கும் சம்பந்தம் ஏற்பட்ட மாத்திரத்தினாலேயே உள்ள ஒரு எண்ணம் இலக்கணம் சக்தி சாமர்த்திய சக்தி ஆற்றல் ஒரு பொருத்தம் இது சக்தி வருத்தி அதன் பிறகு லட்சணையின் ஞானத்தில் சக்கியத்தின் ஞானம் உபயோகம் அதாவது சொல்லக்கூடிய பொருள் நேரடியாக உடன்பாடு இல்லைன்னு சொன்னா சம்பந்தப்பட்ட பொருள் இருக்கான்னு பார்க்கறதுக்கு அது லட்சணாவின் பேர் தமிழ் ஆகவே சொல்லுவாங்க ஊர் சிரித்தது அப்படிங்கிறாங்க ஊர் எப்படி சிரிக்கும் ஊருக்கு வாயிருக்கா சிரிக்கிறதுக்கு ஊரில் மக்கள் ஆகப்பெயர் இடவாக பெயர் அப்படி இல்லை முடிச்சுட்டாங்க சம்பந்தம் உண்டு அதனால அந்த சக்கிய சம்பந்தம் லட்சணு பெயர் யாரு பதத்தில் யாதோ அர்த்த சக்தி உண்டோ அப்பதம் சக்தியா சக்கியம் சக்கியம் அப்படின்னா அதாவது சக்கியத்தின் ஞானம் உபயோகிக்கலாம் யாதொரு பதத்தில் யாதொரு அர்த்தம் உண்டோ அர்த்தம் சக்கியம் சக்கியார்த்தம் வாசகத்தினுடைய அர்த்தம் வாட்சியார்த்தம்னு பேரும் சக்கியம் அந்த சக்தி உறுதி அதனுடைய பொருள் சக்கியார்த்தம் கடம் என்ற ஞானம் உண்டாச்சு அது ஞானத்துக்குரிய பொருள் இருக்கு அது சக்கியார்த்தம் வெளியில பொருள் பொருள் சக்கியார்த்தம் அர்த்தம் பொருள் அர்த்தம் அபிதார்த்தம் சொன்னது உண்டு பெயர் பெயரும் பெயருக்குள்ள பொருள் அபிதார்த்தம் பெயர் இப்படி சொல்வாங்க அதனால சக்கியமா சக்கியார்த்தத்தையே வாசியார்த்தம் என்றும் சொல்லுவார் வாச்சியார்த்த போதக பதம் வாசகமான படம் வாச்சியார்த்தத்தை ஞானம் எதுவோ அது வாசகம் பெயர் சொற்கள் சொற்றுடல் என்றிய சம்பந்தம் லட்சணையின் சுரூபமாம் யாதோர் அர்த்தத்தின் ஞானம் பதத்தின் சக்தியினால் உண்டாகாமல் லட்சனையால் உண்டாமோ அது படத்தினுடைய லட்சியார்த்தம் எனப்படும் அதான் நேரடியாக சக்தி விருத்திக்கு விஷயம் ஆகலன்னு சொன்ன சக்தி விருத்திக்க சம்பந்தம் அதாவது அந்த சக்தியார்த்தத்தின் சம்பந்தம் அது ஆணாக அதை வச்சு போய் அந்த அறையில் தமிழருக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க அந்த அறையில் மாடி வச்சு மாடம் வச்சுக்கணும் மாடத்திலும் காணும் அங்க இல்ல பாக்கு என்ன மனசா அப்படின்னு திட்டுவாங்க அந்த சக்திவர்த்திய பொருள் இவனுக்கு சக்திவர்த்தி ஆச்சு தமிழர் எழுக்க வேண்டியதுதான் அந்த மாடமா அவிருத்தி ஆச்சு அது பார்த்தா இல்லை இல்லைன்னு சொன்னாலும் அந்த அடியிலையே கீழேயே மேலேயே ஜென்னிலையோ இல்லை சுற்றி ஒரு பார்க்கணும் அது பார்த்தா ரூமுக்குள்ள பார்க்கணும் வெளில பார்க்கணும்னு தேவை இல்லை ரூமுக்குலாம் பார்த்தோம்னா இருந்தாக்க எடுத்துக்கலாம் இல்லை நீ சொன்னது இல்லைன்னு சொல்லிவிடலாம் ஏன் பார்த்து ஏன்னாலும் ரூம் பூரா பார்த்தாச்சு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அப்போ லட்சணா விருத்தின்னு சக்கிய சம்பந்தம் லட்சனை சக்கியம்ன்னா அந்த சக்திவர்த்தியினுடைய பொருளுக்கு சக்கியம் பேர் அவர் சம்பந்தப்பட்ட பொருளுக்கு லட்சம் பேர் இருக்கு லட்சித்த பொருள் அப்படி இப்படி எல்லாத்திலையும் மூணா பேர் விட்டலட்சணை என்றும் விட லட்சணை என்றும் விடுதலட்சணை என்றும் மூணு வகைத்து அதை பத்தி பின்னர் விளக்குவாரு அவர் பார்த்துக்கலாம் இவற்றை ஜகல்லட்சணை அஜகல்லட்சணை ஜெயதேக லட்சணை எனூர் பலனூர் கூறுவ சொல்லுவார்கள் இவ் உதாரணத்தோடு எண்பத்தி எட்டாவது செயல் தொடங்கி எண்பத்தி எழுபத்தி எட்டாவது செயல் தோடி எண்பத்தி ஓராவது செயல் வரையும் கூறப்படும் ஆண்டுக்கான அங்கே குறிச்சிக்கலாமல் தெரிய விட்டு அங்க பாத்துக்கணும் என்றும் மேகவின் என்றும் பாரு மண்ணொன்று கடவில் என்றும் மறுவிய செலவில் கற்பனை போல் ஒன்றே எங்கு மாம்பேசன் பாட்டு அவதாரிகை இது முதல் எண்பத்தி ஓராம் செய்யில் வரையும் மகாபாஷ விசாரணம் சொன்ன பொருள் வெளி கருத்துறை முதலாவது பிரம்மாண்டத்தின் உட்புறம் எங்கும் ஏக ரசமாய் வியாபகமாக உள்ள ஆகாச உரத்தை மகாகாசம் என்பது இது மகாச இலக்கணம் இரண்டாவது மேகத்திற்கு அவகாசம் கொடுத்திருக்கின்ற ஆகாசத்தையும் மேகஜலத்தில் பிரதிபித்து உள்ள ஆகாசத்தையும் மேகாகாசம் என்பது மூன்றாவது ஜலத்தினால் நிறைந்திருக்கின்ற கடத்திற்கு எவ்வளவு ஆகாசம் அவகாசம் கொடுக்கின்றதோ அவ்வளவு ஆகாசத்தை கடாகாசம் என்பரும் நான்காவது ஜலத்தினால் நிறைந்திருக்கின்ற கடத்தில் மேகநட்சத்திரங்களோடு பிரிம்பித்திருக்கின்ற ஆகாச பரிவிம்பத்தையும் கட்டாகாசத்தையும் சேர்த்து ஜலாகாசம் என்பரும் ஆக நான்கு விதமான ஆகாசங்களை சொல்லி படுத்தது தாஷ்டாந்தம் எனக்கு போகிறேன் தாஷ்டாந்தம் முதலாவது பிரம்மாண்டத்தினுள்ளும் புறம்பும் மகாகாசம் போல பரிபூர்ணமான யாதொரு சாதனம் உண்டோ அது பிரம்மம் என்று சொல்லப்படும் பிரம்மத்தை கலக்கணும் ஆகாயம் எப்படி உள்ளும் பிரம்பு இருக்கு அப்படி போல காஷ்டாந்தத்தில் பிரமானது எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறது சொல்லப்படும் அப்பிரம்மன் சமயம் அல்ல தூரவம் அல்ல என்னை எதிராலும் சொன்ன யாதொரு வஸ்து தனக்கு தேசரூப உபாதி உடையதாமோ அது தூரம் சமீபம் என்று சொல்லுவது குறித்தான் அப்படியே பிரம்மம் பின்னம் என்று சர்வத்துக்கும் ஆன்மாவாக உள்ளது தேச முதலிய உபாதி ஆனா பிரம்மசபிரத்தின் வாட்சம் இருக்க சோபாத்தோடு கூடிய சொன்னது நிருபாதிகம் சோபாதியம் தான் கூடியிருக்க என்னை வியாபக வஸ்துவிற்கு பிரம்மம் என்று பெயர் அவ்வியாபகத்தன்மை இருவகைத்துக்கும் ஒன்று ஆபேட்சிக வியாபகத்தன்மை மற்றொன்று நிராபேட்சிக வியாபகத்தன்மை ஆபேட்சம்னா விரும்பிதான் இது அதனுடைய ஆதரவு இருக்குன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு வஸ்து ஒன்றை சேர்க்கோ நோக்க வியாபகமாக மற்றொன்றை நோக்க வியாபகமாகாதோ அதனிடத்துள்ள வியாபகத்தன்மையும் ஆபேட்சிக வியாபகத்தன்மையும் அவர் எங்கனமெனில் பிருத்திவியை நோக்க மாயை வியாபகமாம் சேதனத்தை நோக்க வியாபகம் உண்டு அவரின் மாயன் ஆபேட்சிக வியாபகத்தன்மை உண்டு யாதொரு வஸ்து சர்வத்தையும் நோக்க வியாபகமாகவும் அதற்கு நிராக்சிக்க வியாபகத்தன்மை உண்டு நிராக்சிக்க வியாபகத்தன்மை சேதத்தின்கு உண்டு சேதனத்துக்கு சமானமோ அல்லது அதிகமாக எந்த வசூல் இல்லாதனாலே அது நிராகரிச்சி சேதனத்திற்கு சமானமாவது சேதத்தின் அதிகமாகாவது வேறொரு வியாபகம் இல்லை சேதனே சர்வத்தினும் அவர்களின் சேதனத்தின் கண்பேட்சிக் வியாபகத்தன்மையோடும் கூடினாத் வியாபகத்தன்மையும் மாயாவிற்ற சேதனத்தின் கண் உண்டு என்னை மாயாபதத்தில் வியாபகத்தன்மையும் சேதனத்தின் நிராபட்சிக்க வியாபகத்தன்மையும் பிரித்தரும் என்க ஆயினும் மயாவிஷ்ட சேதனத்திடத்து நிரபய்சிக வியாபகத்திறன்மை கூடாது என்னை மாயை சேதனத்தின் ஏகதேசத்தில் இருப்பதாக ஆகலானும் அம்மயாவிஷ்ட சேதனத்திலும் சுத்த சேதனத்தின் வியாபகத்திறன்மை அதிகமாகலானும் சுத்த சேதனமே சுத்த சேதனத்திலேயே நிரபய்சிக உண்டு என்கிறேன் என்பது கருத்து இங்கே செத்துமதி மகா வாக்கியத்தில் அது ஒன்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு பரோட்சம் அது சுட்டி காட்டதுனால அது ஜீவனை விட உயர்ந்த பொருளாகத்தான் இருக்கணும் அது உயர்ந்த பொருள் எது என்று சொன்னால் சாஸ்திரம் ஈஸ்வரன் சொல்லப்போன ஈஸ்வரனுக்கு என்ன ரச்சனை சொல்லப்பட்டிருக்கு பஞ்சகிருத்தியம் சொல்லப்பட்டிருக்கு திருச்சி தம்மால் அனுக்கரவன் திரோபாவன் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால அந்த ஈஸ்வரன் ஈவன் ஏகத்தையும் அடையமாட்டான் என்பதற்காக ரெண்டு பேருக்கும் பேதம் இருக்கு அப்ப ஐக்கியம் சொல்லியிருக்கேன் எதனாலேன்னு சொன்னா அப்பதான் இந்த ஒரு பொருளையே அசுத்தத்தை பார்க்கணும் எண்ணம் உண்டாகுது அதனால தான் இந்த ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய பதம் சுத்த பதார்த்தம் அல்ல எப்படி இருக்கு மறைய சேர்ந்திருக்கு அர்த்தம் அப்படி என்ற கருத்து தான் உண்டானது அதனாலதான் நீக்க அதனால தான் இந்த ஓரோ இடங்களில் வாச்சியார்த்தமும் போதிக்கப்பட்டிருக்கின்றன ஈஸ்வர சத்தத்திற்கு அநேக இடங்களில் வாச்சியார்த்தம் போதிக்கப்பட்டிருக்கின்றது பிரம்ம சத்திரத்திற்கும் ஈஸ்வர சத்தத்திற்கும் இவ்வளோ பேதம் உண்டு இங்கே லட்சார்த்தத்தை கொண்டு பிரம்ம சத்தார்த்தம் பின்னமாக நிரூபி நிரூபிக்கப்பட்டது என்க அதனால சத்தமத்திய மகா வாக்கியத்துக்கு ஈஸ்வரன் தான் அதுங்கிற சொல்லுக்குரியது என்றாலும் கூட அது மாயோடு கூடியது தான் அந்த வஸ்து மாயோடு இந்த ஜீவன் அவித்தோடு கூடியிருக்கான்